பெருகே சசி உடு மின் அடைய முழுமையாக சிவன் நிகழ்வில் நிகழ்வு பெற சிறிதும் இவர் நிகழ்ச்சியா ஒளிவோடு ஒளியினால்தான் ஒரு ஒளி இது எதுவானாலும் ஒரு ஒளி திகழும் அசையா ஒளி திருதி பெறில் வியாபமா இருக்கின்ற இந்த பிரம்மத்தினுடைய ஒளியானது சிறிதி பெறுவாழையானாலும் கூட இவர் மேலே சொல்லப்பட்ட பிரகாசங்கள் நிகழும் பெறுவார் விளக்கம் பெறுவார்கள் சொல்லப்படும் உதியாமல் என்று மொழியாமல் என்ற ஒளியாகி என்று முளதாய் திதியாய் நிறைந்து தெளிவாகி அங்கோர் செயலானதென்றியருளான் மதியாளர் தங்கள் அகமேய கண்ட வடிவாய் நிகழ்ந்த வடிவே பதியாகி மழியாமை படியாகி நின்ற பாறன்ீசலகீதையிலே பத்தாவது அத்து தரிசன அத்தியாயம் போனோராவது பாட்டி தன்னுடைய உண்மை சுவரூபம் அதிர்ஷ்டான சேதினம் என்பதை வெளிக்கொண்டு வருகிறார் அதே போலத்தான் உண்மை சொரபமானது மமுட்சுக்களுடைய உள்ளங்களிலே எழுந்திருக்கிறார் அதை உணர்ந்தவர்கள் ஞானிகள் உணராதவர்கள் அஞ்ஞானிகள் சொல்கிறார் அதை சொல்கிறாருங்க உதியாமல் அந்த வசதி எப்படி இருக்கு என்னுடைய அரிசியான சிநாபம் சுலபமானது உற்பத்தி ஆகிறதில்லை தோற்றுவதில்லை சூரியதம் மாதிரி உதயமாவதில்லை அதை உதியாமல் உரிய மாதிரி என்றும் ஒழியாமை நின்ற ஒளியாகி அஸ்தவனமாகறதில்லை எந்த காரணத்தை கொண்டும் அது பொய்ய நிச்சயிக்கப்படாத ஒளி அது என்றும் உள்ளதாய் நேற்று இன்று நாளைக்கு என்று சொல்லக்கூடிய மூன்று காலங்களிலும் ஒரே மாதிரி இருக்கு அத்தகைய வசுவை நான் என்று சொல்றேன் திதியாகி நிலையாய் ஒளியாக இருக்கலாம் ஒரு காலத்திலிருந்து போகலாம் என்ன அது போகாது ஒரே மாதிரி இருக்குது இருப்பத்தின் வழியாக இருக்கு நிறைந்து சரி அப்படி இருக்கலாம் ஏதோ ஒரு யா எத்தனை இடங்கள் ஒரு மூளையில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கிடையாது நிறைந்து யாகமாகி எல்லாவிடமும் அதுதான் தெளிவாகி இருக்கலாம் தெரியுமா விளங்குமானா எல்லாவுடைய உள்ளங்களும் அது இருந்துக்கிட்டே இருக்கு அது எல்லா இடமே கிடையாது அது இல்லைன்னு சொன்னாக்கா இயக்கமே இல்லை மாயை மாயாக்காரின் எல்லா இடமும் உண்டு ஆனால் பிரம்மசர் விளாடம் கிடையாது எதனாலும் சொன்னால் எங்கெங்கு நாமரவம் தோன்றது அங்கேதான் மாய வெளிப்பாடு நாமம் தோற்ற இடத்துல வழிபாடு இல்லை அவியக்தம் மறைந்து இருக்குது ஆனாலும் அந்த இடத்துல எந்த வசூல்தான் இருக்கு அதனால தெளிவாகி நிறைந்து தெளிவாகி விளக்கமாகி அங்கு ஓ அப்படி இருக்கின்றதுனால இந்த பிரபஞ்சத்தை இயக்குதான்னா இயக்குவதில்லை இயங்குவதில்லை ரெண்டுமே கிடையாது நிஷ்கிரியை சொல்லப்படும் இப்படிப்பட்ட வசுவை ஆளுளா நினைக்கிறனாலே மதியாளர்தங்கள் புத்திசாலிகள் விவேகிகள் விசாரபுரிசலர்கள் அவளுடைய அகமே உள்ளத்தில் அகண்ட வடிவாய் அகண்டாகார விருத்தி வடிவாய் நிகழ்ந்த வடிவே அப்படி விளங்கி கொண்டிருக்கிற இந்த வடிவம் தான் பதியாகி என்றும் இந்த பசுக்களுக்கெல்லாம் பதியாக விளங்கி கொண்டிருப்பது அதுதான் அழியாமை நின்றபடி நின்ற நாசம் இல்லாமல் ஒரே இருக்கின்ற மேலான பிரம்மஸ்வரபம் அதுதான் அத்தை பிரம்மஸ்வரபந்தான் நானாக இருக்கிறேன் அது அந்த மதியால இருக்காங்களே விவேகிகள் விசாரபுரிசர்கள் அவர்கள் உள்ளத்தில் அதுதான் இருக்கு உணர்ந்தவர்கள் உள்ளத்திலே அகண்டாகாத விருத்தி ரோகமாக இருக்கிறது உலகமே விரித்தி மயம்தான் விரித்தன எண்ணம் தான் எண்ணங்களுக்கு என்னிமோ உலகமே கிடையாது அதெல்லாம் தோட்டமே இருக்கு தோட்டங்களை அறியறதுக்கு எண்ணந்தான் தேவைப்படுது எண்ணம் தான் விரித்தி அந்தக்களான பரிணாமந்தான் அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் மாயின் பரிணாமம் அது எண்ணங்கள் தான் அதனால சொல்கிறது பிரமதியோடைய சங்கல்பந்தான் இந்த உலகம்னு சொல்கிறது தான் காரணம் அவர் சங்கல்பந்தான் நம்முடைய சங்கல்பந்தான் இந்த நாடு இந்த நகரம் வந்து நம்முடைய சங்கல்பந்தான் நாம் சங்கல் பண்ணி தானே வீடு கட்டுறோம் இல்லைன்னு வீடு கட்டுவோம் சங்கல் பண்ணி தான் துணி தயாரிக்கிறோம் சங்கல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சங்கல்பம் தான் சண்டை சண்டை போட்டுக்கிறோம் இப்ப எதுக்கு சங்கல்பெல்லாம் சண்டை வருவா ஆக சண்டை சைச்சிர சபையில் சங்கல்பந்தான் சங்கல்பான் சங்கல்ப என்ன கூட்டங்கள் செய்யற வேலை தான் இதெல்லாம் ஒழிய உலகத்தில் வேறு வேலை கிடையாது பெருக்கிறது நாம தான் சுருக்கிறது நாம தான் அஞ்சான்ங்கிறது நாம தான் ஞானிங்கிறது நாம்தான் அஞ்சான் அது ஒரு சங்கல்பம் மூட சங்கல்பம் இது உலக சங்கல்பம் அவ்வளோதான் வித்தியாசம் உலக சங்கல்பம் எல்லாம் சங்கல்பான் அதனால தான் உலகம்பூரா பிரபஞ்சம் இருக்கோ இல்லையோ அது எப்படி விளங்குது சங்கல்பத்தினால்தான் விளங்குது ஈஸ்வர சங்கல்பம் சமற்று சங்கல்பம் ஜீவ சங்கல்பம் வீட்டு சம்ப சங்கல்போதான் வேற இது சின்ன அளவில் இருக்கிற எண்ணங்கள் அது பெரிய அளவிற்கு எண்ணங்கள் அதனால் எல்லாம் எண்ணக்கூட்டங்கள் தான் எண்ணெய் கூட்டங்கள் தான் மனசு மனதில் என்ன இருக்கு எண்ணெய் கூட்டங்கள் தான் அது மூட்டை எண்ணங்கள் மூட்டை தான் மனசு ஒரு ஷாக்கில் சாமானு போட்டு வாங்கி வைக்கிறோம் கட்டிலத்துக்கு ஒரு ஷாக்கு வேணும் ஷாக்கு இருக்குது உள்ள சாமானும் வரலாம் சாக்கு அது மற்ற சாமானங்கள் அதுபோல் எண்ணங்களாகிய சாமான்கள் தான் மனம் ஆகிய கட்டி வச்சுருக்கோம் அவள் போய் எடுத்துக்க வேண்டியது சாமானும் தேவையான போய் எடுத்து சேலை பண்ணிக்க வேண்டியது சாமானும் வாங்கி அதில் போட்டு கண்டு தான் அந்த போவான் சாக்கடியும் போட்டுக்கண்டு வேண்டும் ஆகவே எல்லாம் சக்கல் மயம் அதனால் ஈஸ்வர சங்கல்பம் அப்படி இருக்குது நம்ம சங்கல்பம் இப்படி இருக்குது அதனால்தான் அகமே அகமே அகண்ட வடிவம் என்ன உள்ளத்தின் கண்ணே இருக்கின்ற அகண்டகாரை விறுத்தி தான் இந்த ஞானம் அதே போல் கண்டாகார வச்சு அஞ்ஞானம் நம்மளுடைய உள்ளம் எவ்வளோ கூட சுருங்கிருக்கோ அது வரைக்கும் அஞ்ஞானம் மிஞ்சி அர்த்தம் உள்ள எவ்வளவு விரிஞ்சிருக்கா ஒரு சத்துக்குள்ள விரிஞ்சிருக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரபத்தை பிரம்மசுரமா நான் இருக்கிறேன் என்று சொல்றார் நித்தம் அனந்தம் நெற்கலம் இன்பம் நிமலம் சார் சித்தம் உதம் தச்சிமேனும் வேத திரள் சுத்தனை அந்த சுருதியின் அந்த துணி புத்தமர்த்தம் தமிழம் அது உணர்ந்தார் ஓம் அன்றே ரெண்டாவது பாட்டி தத்துவ தரிசனம் தலைப்பு அத்தியாயமானதுனாலே தத்துவங்களை தத்துவம்னா உண்மை அல்லது பொருள்னு அர்த்தம் உண்மை பொருளை பிரம்மஸ்வரூபந்தான் அதை பற்றி தரிசனம் காட்டிக்கிட்டு வராதுன்னு அர்த்தம் மீண்டும் சொல்லாதே தான் அது நித்தமாக இருக்கிறது நான்கு அபாவங்கள் இன்றி இருப்பது நித்தம் ஒன்று வேதாந்த சித்தாந்தம் அதனால நித்தம் வடிவமாக இருக்கிறது அனந்தம் அந்தம் அண்ணா முடிவு அது முடிவு இல்லாது அனந்தம் நிற்கலம் களம் வடிவம் நிற்கலம் வடிவம் இல்லாது இன்பம் ஆனந்தம் அதாவது மற்றதெல்லாம் துக்க கலப்புடைய ஆனந்தம் இது என் துக்க கலப்பு இருக்கின்ற பேர நிம்மலம் மதலமைச்ச வாகனும் சொல்லக்கூடிய குற்றங்கள் இருக்கின்றனவே அது இல்லாது நிம்மதம் சத் சத்தாக இருக்கிறது சித் அறிவாயிருக்கிறது அமுதம் மரணம் இல்லாமல் இருக்கிறது மிருதம் என்ன மரணம் கெட்டு போகிறது அமிர்தம் என்ன கெடாது நாசம் இல்லாத அர்த்தம் இது மரணம் கிடையாது சரீராக மரணம் ஆத்மா கிடையாது அதை வேத திரள் எல்லாம் தற்சிவம் எனும் இது வேத கூட்டங்கள் அப்படி என்ன உபனிசத்துக்கள் வேகத்தினுடைய அந்த சொல்லக்கூடிய என்ன பண்ணது லட்சியார்த்தம் பிரம்மன் தான் தற்போது லட்சியார்த்தமாக இருக்கு தற்பத லட்சியார்த்தமாக சிவம் பிரம்மம் என்று சொல்லப்படும் அதே போல திரும்ப லட்சம் அர்த்தம் கோடசன் அந்த கோடசனும் தான் ஏகம் ஏகத்துவார் எப்போது ஏகத்தன்தான் கடகாசம் மகாசம் போல அந்த அந்த கணத்தினால பேதம் போல தோன்றதவழியோ வாசமாக பேதம் கிடையாது ஆகாயத்தை பிரித்ததாக அந்த கடன் காட்டுதவொழியோ வாசமாக பிரிக்கப்படவில்லை விசாரதிஷ்டிக்கு பிரிவினை இல்லை அவசாரதிஷ்டிக்கு பிரிவினை போல தோன்றுறது அதுபோல வாசகமாக பிரமே தான் கோடச்சன் கோடசனே தான் பிரம உபசாரத்துக்கு கோடசன் சொல்லுத வழிய வாசன் கோடசன் தனியாக கிடையாது கட்டாகாசம் வந்து தனியாக கிடையாது ஒரே மகாகாசம்தான் விவகார திசையில் கட்டாகாசம் பிரிக்கிறோம் அப்படி போல் விவகார திசையில் இந்த கோடசன் என்றும் கூடசனுடைய பிரதிபமாகிய அரித்தான் ஆசிரியர் ஆபாசம் ஒன்று அஜீவன் என்றும் இப்படி எல்லாம் பிரிக்கப்படுகிறது வார்த்தை காரணமாக விசாரிக்கிட்டு ஒரே பிரம்ம்தான் அது பிரம்ம சுரூபத்தில் தான் இத்தனை நாவரூவங்கள் தோற்றங்கள் காணப்படுகின்றன இது வேகத்திலெல்லாம் தற்சிவம் எனும் தற்பதத்தில் அறியக்கூடிய லட்சார்த்த பிரமம் என்று சொல்லும் அடிப்பட்ட சுத்தனை ஜெகஜீவரமென்னு முப்பத்தி ஐந்து தத்துவங்கள் சுத்தம் பே அது அந்த சுரு அந்த துணி அந்த சுருதியில் இருக்க அந்த துணி என்ன அது நிச்சயம் செய்திருக்கிறது முடிவில் நிச்சயம் அந்த முடிவு துணி நிச்சயம் நிச்சயம் செய்யப்பட்ட வசதி நெஞ்சத்து இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்க உத்தமர நெஞ்சத்து தம் தம் உலம் வந்து உணர்ந்தார் எப்படி உணர்ந்தார் ஓம் என்றே உணர்ந்தார் ஓம்கார சுத்தமாக விவகாரம் இருக்கிறது உத்தமருடைய உள்ளங்களே விளங்கும் அதுவும் உள்ளங்களே விளங்காது அந்த காரணம் சுத்தம் இருந்தால்தான் அது தங்கும் அதுத்தம் தங்காதது அது தங்காதா எப்போது இருக்குதா செய்து ஆனாலும் வெளிப்படாது வெட்டி வெள்ளையே தான் அப்போ சாயம் போட்டு போட்டு எல்லாம் வெள்ளையை மறைச்சிட்டோம் வெள்ளிடம் இல்லையே இல்லையேன்னு எங்கே போய்ச்சி வெள்ளம் இருக்கத்தான் செய்யுது அது சாயத்தினை மேலே ஒருக்க சாயமோ அழுக்கோ அது மருந்து மாத்திரைகளை போட்டு சுத்தம் பண்ணால் வெள்ளைனா தானாக வந்துடும் அப்படி போல் அஞ்ஞான காலத்தில் எல்லா ஜுவர்களும் தன்னை அஞ்ஞானி என்றும் பந்தப்பட்டவன் சம்சாரி என்றும் சாயங்களை ஏற்றிட்டான் அதனால அதே வார்த்தை நடக்குது என்ன பண்ணுறாங்க ஆனால் சாயத்தை மெல்ல மெல்ல போக்கி போக்கி உள்ளே இருக்கின்ற வெள்ளை நிறத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி உள்ளே இருக்கிற ஆத்மாவை கண்டுபிடிக்கிறார்கள் அதனால தான் உத்தமர் நெஞ்சத்து தம் தம் உளமது ஓமின்றே உணர்ந்தார் ஓம் என்ற சத்தத்தோடு கூடிய வஸ்து என்று உணர்ந்தார்கள் தாராக புத்தா நலன் நல்லன் நீ ராதாரன் ஓராதான பிராணாதி எல்லா வாயுவேனுரு வல்லன் ஓக ஓராசன் மனம் புத்தி உருமொரு சேதனமவனல்லன் பாராகாச யோகத்தில் கேவலநாகும் பரமீசன் மீண்டும் பதிமூணாவது பாட்டை வளர்க்குறார் தாராகாயம் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிற அதனால் தாராயம் பேர் அது நட்சத்திரம் பால தெரியலன்னா பகலையும் இருக்கு சூரிய வெளிச்சத்தினால மறைபட்டுருக்க அவ்வளோதான் அதிக வெளிச்சம் இருந்தாலும் மறைபடும் இருட்டா இருந்தாலும் மறைபடும் மோடம் பிடிச்சிட்டாலும் மறைபடும் அதனால் அந்த ஆகாயத்துக்கு ஒரு விசேஷம் கொடுக்குறார் நட்சத்திரங்களோடு கூடிய ஆகாயம் தாராகாயம் பவனம் காற்று நீர் நீர் அனல் அல்லன் இது ஆத்மா ஆகாது ஆத்மாகாதுன்னு அர்த்தம் ஓராதான பிராணாதி எல்லா வாயுவின் உருவல்லன் இந்த பிராணம் பிராணன் அவான சமானன் உத்தரம் செல்லக்கூடிய பஞ்ச வாய்க்குள் சொல்றமே அதுவும் ஆத்மாகாது ஏன்னு சொன்ன அது ஓராதான அறிவு இல்லாது அதான் பிராணமும் அல்ல துஞ்சில் உணர்வின்மையால் அது உணரும் புலமுக ஒழிவால் பிராண எண்ணின் மண்ணை ஒழியாது சேனின் நகர்ச்சூர் வளம் செய்யபொழுது என்று செச்சன் கோவில் சொல்லுவ உணர்வின்மையால் தூங்கும் போது என்ன உணர்வா இருக்கு மூக்குத்தி கல்றாம இருப்பில் தூங்கிட்டு இருக்கும்போது அது அறிவு இருந்தா ஏய் ஏண்டா கல்றேன்னு சொல்லுமா இல்லையா அப்போ சொல்லலாம் அது புலன்கள்லாம் தூங்குது அதனால சொல்ல முடியல அது புலன்கள் ஒழிவால் சரி எழுந்த பிறகாவது புலன்களத்தில் ஒரு யாரோ ஒருத்தர் உங்கத்தையும் கண்டிப்பாக போன சொல்லி சொன்னதா சொல்லி சொல்லல அது உணரும் புலன்கள் ஒழிவால் பிராணவெண்ணின் மண்ணின் ஒழியா சேனையின் நகர் வளம் செய்யப்போதே அதனாலு சொன்னாக்க ராஜா ஊரில் வந்தாங்க சேனையில் கூட வரணுமா இல்லையா சனிராஜா எப்போ வருவான் ராத்திரியில்தான் சுவாதிக்கு வருவான் வண்டியா பகற்காலத்தில் ஊர்வலம் வந்தாக்க பின்னால் வருமா இல்லையா அப்படி போல ராஜனாய் பிராணன் விஸ்வாசம் செய்யும் போது பொருள்கள் ஏன் தூங்கணும் கொடுக்கணுமா இல்லையா எங்கே போச்சு அப்படிங்கிறார் அதனால் பிராண அப்படிங்கிறது வாதம் அதை இங்கே சொல்றார் ஓராதான அறிவில்லாதான பிராணாதி அஞ்சு வாய்க்களும் எல்லாம் வாயின் வாயே அது உருவல்லன் அது என்னுடைய வடிவமாகாது ஓர் ஆகாசன் மனம் புத்தி உரு ஒரு சேதனம் அவன் அல்லன் அதை ஓர்ந்து பார்க்கும்போது ஆகாசமாக ஆகாசம் அதாவது ஆகாச அம்சம் மனது மனதிலே உள்ளம் பு மனம் உத்தமாக தான் சொல்றோம் உள்ளத்தின் உள்ளமானது ஆகாசம்சம் ஆனால் உள்ளம் மனம் புத்தி என்று சொல்லக்கூடிய இவைகள் ஒரு சேதனம் அதில் பிரதிபத்திருக்கின்ற ஜீவன் இருக்கானே அவன் அல்லன் அவனும் பிரம்மசுரம் ஆகாதியும் ஆனால் பிரதிம்தான் பாராகாச யோகத்தில் கேவலன் ஆகும் பரம் ஈசன் பார பராகாசம் பாராகாசம்னா பெரிய ஆகாசம் அது என்ன ஜடாகாசமோ ஜதனாகாசம் அந்த யோகத்தில் எப்போ யோகிகளுடைய உள்ளத்திலே அர்த்தம் யோகைய அகண்ட சைதன்யம் விளந்தமுன்னா அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற அகண்டார விருத்தி அந்த விருத்திக்கு தான் விளக்கம் ஏற்படும் மற்ற கண்டகார விருத்திகள்னா உலக விஷயங்கள் தான் விளக்கம் ஏற்படும் அதனால பாராகாசம் அந்த சேதனாகாசமாகிய யோகமாக செய்யக்கூடிய ஞானயோகிகள் அவருடைய உள்ளத்தில் கேவலன் ஆகும் தனித்தன்மையோடு கூடி பரமாகிய ஈசனாகிய பிரம விளங்குது வெளியில எங்கும் நிறைந்திருக்கிறது ஆனால் உணரணும்னு சொன்னால் அந்த அண்டகாலத்தில் தான் உணர்றது கண்டகாலத்திலே உணர்றதில்லை அவர் சார்ந்த பிரமும் நான் சச்சிதானந்த நித்தியம் போடணும் இதாக ஆண்டகாரங்கிறது இது சொல்லிட்டோம் மனதில் பாவனை கிடையாது பாவனையோடு கூடிய சொல் இருக்கணும் அது மற்றதெல்லாம் பாவனக்குள் இருக்கலாம் உலக விஷயங்களில் ஆனால் இது பாவனையோடு கூடதுன்னா அபியாசம் பழமையான இது ஒன்றா இருந்தாலும் வந்துடுறதில்லை நித்யாசனம் செஞ்சால் தான் இந்த பாவனை தடப்படும் நித்யாசனம் செய்யணும்னா அதுக்கு மன சம்மதிக்கணும் சிறுவனம் படப்பட்டு மானம் விளக்கம் பெற்று நீத்தியாசனம் ஆரம்பிக்கணும் அவ்வளோ வேலை இருக்குது சிறுவனமே தடமாடுது அப்புறம் மன்னன்கிறாப்பு எப்படி அப்படிப்பட்ட யோகம் உள்ள தான் கேவலாக அந்த பரமேஸ்வன் தனித்து விளங்குன்னு சொல்கிறார் இவ்வளோ வேலை சரி இல்லை என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறேமே அது புண்ணியம் இருக்கு இல்லை ஒண்ணுமில்லாத்தான கலகா பிள்ளாக்கு மாட்டிக்கிட்டு இப்படி ஆட்டெல்லாம் ஆட்டு அவனே அவனே சிவனே செய்யணும் புண்ணியம் உண்டு எங்க தான் சொல்றது அவனே ஏ பாத சிவனேன்னு சொல்லு புண்ணியம் அப்படி எல்லா வேதத்து மறைந்திருப்பதுவாம் யாவர்க்கும் சொல்லாத வரஞ்சு சொன்னேன்னான் நல்லான் இப்பறோக ஞானத்தால் அனத்தாலே நலி ஒற்று நலி ஒன்று இல்லாத விடத்து அடைவான் ஜன வி எம்பி அருளினான் பதினொன்றாவது பாட்டு எல்லா வேதத்தும் மறைந்திருப்பதுவாம் வேதங்கள் இது நம்ம வேதம் மட்டுமல்ல புற மதங்களுடைய மறைந்தா இருக்காது அவளுக்கு என்ன விளக்கம் தெரியுது இல்லை மறைஞ்சிருக்கிறது தான் நம்ம வேதங்கள்லேயும் அறு சமயங்கள்லாம் மறைக்கப்படுதாக வேதாந்த மாத்திரம் ஒன்று தான் விளக்கம் வந்து வேறு எந்த சமயங்களும் விளக்கம் கிடையாது எல்லாம் பரிச்சின புத்தி எல்லா வேத வேதத்தும் மறைந்திருப்பதா மறைந்திருப்பதுவாய் மறைஞ்சிருக்கு யாவர்க்கும் சொல்லாத பறைஞானம் இது எல்லாரும் சொல்ல முடியாது யாவருக்கு மன்னால் அந்த தகுதி இல்லாத அதிகாரத்தன்மையில்லாதலாம் சொல்ல முடியாது அதிகாரத்தன்மையுடைய சொல்லலாம் அந்த அதிகாரத்தன்மையுடைய நாலாக பிரிக்கும்போது உத்தமன் மத்தியமன் அது மண் இன்னும் மூணாக பிரிக்கலாம் அல்லது தீவிரன் தேடுதலன் மந்த மந்தன் மத்தியமன் பிரிக்கலாம் இப்படி நாலாக பிரிக்கலாம் பிரிக்கலாம் அவர்கள் கூட தீவிரமாக உள்ளவர்கள் இது நல்லா பிடிக்கும் இல்லையா மந்த அதிகாரிக்கும் பிடிக்க அதிகாரி தான் மந்த ஒரே பள்ளிக்கூடத்தை ஒரு வகுப்பு நடந்தாலும் எல்லாருமே நூற்று நூறு மார்க் வாங்குறது இல்லை சில பேர் தான் இருந்தாலும் பள்ளிக்கூடமானவன்தான் ஆனால் பள்ளிக்கூடம் படிக்காதவனுக்கு இது அது கூட இல்லை படிப்பு இல்லை பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு பெயிலானாலும் கூட அவனுக்கும் சில விஷயங்கள் தெரியும் பள்ளிபடியும் பார்க்கணும் என்ன தெரியும் அப்படி போல இங்கே எல்லார் எல்லா வேத வேதத்தும் மறைந்திருப்பதுவாய் யாரர்க்கும் சொல்லாத பரஞ்ஞானம் அது அதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகாரிகள் கேட்குறீங்க உத்தம அதிகாரிகள் இருக்கீங்க அதான் நான் சொன்னேன் பயன் என்ன இப்பறயோக ஞானத்தால் நலிவு ஒன்று இல்லாத இடத்து அடைவான் இதுதான் பயன் நலிவு துக்கம் கெடுதல் அது கிடையாது ஒன்று இல்லாத சொன்னால் சர்வதுக்கிவர்த்தியின் மர்த்தம் ஒன்று ஒரு சுக்கம் கூட கிடையாது அது அடைவான் என இயம்பி அருளினான் என்று இவ்வாறாக அந்த சிவருமான் அந்த மகாவிஷ்ணுடைய முன்னிலையிலே சனக சனதுன சனாதன சனத்குமார் முதலான முனிவர்களுக்கு கிருபை செய்தார் என்று நைதிசாரணியத்திலே சுதும முனிவர் தலைமையிலே வைஷ்ணவ பகவான் சொல்கிறார் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் தத்துவ தரிசனம் தத்துவம் உண்மை பொருள் அந்த பொருளுடைய தரிசனத்தை நமக்கு காட்டினார் அவருடைய வருத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று பத்து முடிஞ்சது பதினோராவது அத்தியாயம் யோகோத்தியாயம் இந்த யோகாத்யாயத்தோட இது முடியுது ஆகவே இந்த யோகாத்தியாயத்தில் பாட்டு அதோட முன்னூற்றி முப்பத்தி எட்டு பாட்டு முடியுது இதில் யோகம் என்பது தேவர்கள் கூடுதல் அர்த்தம் அதில் ஞான யோகம் என்றும் கிரியோகம் ரெண்டா பிரிக்கிறது அப்புறம் பாவயோகம் அபாவ யோகம் என்று ரெண்டா பிரிக்கிறது அப்புறம் அஷ்டாம யோகம்னு இப்படி சில பிரிவுகளை சொல்லி கடைசி அஷ்டாங்க வளர்க்குறா அதுதான் இந்த பிரதானம் எங்கு என்பது தீர்க்கும் ஜார்க்கும் எட்டாததாகி உடைத்தனது ஒளியினாலே ஒளிர்வதாய் உள்ள ஞான சொருவனே யாதொன்றாலே கிடைத்திடும் அந்த யோகம் கேள்வி நின்றரு செய்தான் பல யோகா வித்தியாசத்தில் முதலாவது பாட்டு ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கிறார் இடற்படு பிறவி தீர்க்கும் யாருக்கும் என்ன யாருக்கும் என்ன சகலமான பொருளுக்கும் தீர்க்கும் இது அதிகாரிகள் மட்டும் இல்லை அதிகாரிகளாக தீர்க்கும் ஆனால் வர்றதில்லை வர்றாங்க வித்தியாசம் எல்லோரும் போதும் இடர்போடு தீர்க்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த பெருவி நோயை மாற்றி அமைக்கக்கூடியது சாமர்த்தியம் உண்டு எல்லாருக்குமே போது ஆனாலும் யாருக்கும் எட்டாவது ஆகிய உடைத்த உடைத்தது இது எல்லாருக்கும் ஆசை இருக்க வழிய செயல்பட முடியாது எல்லாருக்கும் பணம் வேணும் வந்து ஆசைதான் இருக்கு பணம் சம்பாதிக்கிற யோகம் வேணுமே சாமர்த்தியம் வேணும் இல்லை அது முடிவு யாருக்கு பணம் ஆசை அவருக்கு பணம் பிறந்த பி கிடைக்கும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது நம்பிக்கை இருக்குது அது கிடைக்கிறது தானே கஷ்டமாக இருக்கு அதுபோல் யாருக்கும் எட்டாவதாகி உடைத்த தனது ஒளியினாலே அப்படிப்பட்ட தன்னுடைய பிரகாசத்தினாலே ஒளிருவதாய் உள்ள அது வேறு எங்கேயுமே இல்லை தன்னுடைய பிரகாசம்தான் ஆத்ம பிரகாசம் எங்கேயுமே தேட வேண்டியதில்லை இப்போ இந்த வெளிச்சத்துக்கள்லாம் ஈபிகாரனுக்கள்லாம் போய் லஞ்சம் கொடுத்து வாங்கி கரண்டு கீ கட்சி இதுதான் இது போது கடைகள்லன்னு கிடைக்கும் நம்ம ஒலி இருக்க பஜசாம் கிடைக்குது ஆனாலும் அந்த வழியில் நம்பிக்கை இல்லை நமக்கு அந்த வழி கூட இந்த வழி அறிகிறோம் இருந்தாலும் அது விவரம் இல்லாதனால அந்த வழியில் பற்றியா கிடையாது தெரியாம போய் பாருங்களேன் இந்த வழிக்கு அவ்வளோ பாடுபடுறோம் இல்லைன்னாக்கா துகை ஐயோ கந்து நின்று போச்சே அப்படிங்கிறோம் இது புறவழி ஜடஒலி இதுக்கு விளையாடுபடுறோம் அகஒலி ஆத்ம ஒலி சாய்பாய்ச்சலை இல்லாமல் இருக்கிற ஒளி அதை போய் தெரிஞ்சுக்கிறதே இல்லை அறிவொளி அறிவொளிங்கிறவருக்கு பரவாயில் கொடுக்குறாங்க எல்லோரும் அறிவொழியாக இருக்காங்க அதுவும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் அதில் உடைத்த உடைத்த தனது ஒளியினாலே ஒளிர்வதாய் உள்ள ஞான சுழற் திருவுருவமான இது என்ன ஞானமே வடிவமாக இருக்கிறது அந்த சிறப்பு பொருந்த உருவம் எது அதுதான் சொருவன் இங்கே குருடைய குருக்கு நன்றி தெரிவிக்கிறது இதுதான் புலவர்களெல்லாம் மேன்மக்கள் இடத்த அனுசரித்து நன்றி காட்டுவாங்க முன்னாடி சொல்லல சடையை போல சொல்ல காட்டலாம்னு சொல்லல கம்பர் அப்படி போல் இங்கே சொருபானந்தர் குருநாதர் ஆனதுனால என்கிற பேரும் தன்னுடைய உண்மை சொருபத்துக்கு பேர் இருக்கிறதுனாலையும் ரெண்டையும் சேர்த்து இங்கே அப்படிப்பட்ட சொருபனை சொன்ன என் குருநாதர் என்ற அர்த்தம் உண்மை அர்த்தம் யாதொன்றாலே கிடைத்திடும் எந்த விசாரத்தினால் நமக்கு கிடைக்குமோ அதுதான் யோகம் அந்த யோகம் கே அது யோகத்தை பற்றி கேளுங்கள் அது பல பிரிவுகளோடு கூடிய உள்ளன அதை கேளுங்கள் என்று அருள் செய்தான் அப்படி அது முனிவர்களுக்கு அருள் அருள் காரணமாக உபதேசிக்க ஆரம்பிச்சாருன்னு சொல்ற அப்படின்னு யார் சொல்றாங்க யோக வெறியோரிமை பிளேயா தேவினை மெரிப்பதாம் தேக மொழியோ மிம்முத்தியே தேறு யோகம் மொழிய உணர்ச்சிதான் ஆகுதள யன் அவனை அழி பண்ணான் இந்த பாட்டு முன்னுரையாக ஆரம்பிக்கிறார் யோக எரி யோகமாரத்தில் வரக்கூடிய அக்னி இருக்கே அது அக்னியானது ஓர் இமைப்பிலே யாதி வினையும் எரிப்பதாம் ஒரு சில நேரத்தில் எல்லா பாவபுண்ணியங்களும் எரிச்சிடுமா அதுதான் சஞ்சயத்தை அர்த்தம் அந்த அக்னி சஞ்சீவத்தை மேலே எதையும் நாசம் பண்ணாரு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டே ஒரு அக்னி நாசம் பண்ணது அதான் ஜாடராக்கினு போயிரு அது உடம்பு நாசம் பண்ணுறது இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற குடலோ அல்ல தோல் எதையும் நாசம் பண்ணாரு அந்த அக்னியை சாப்பிட்றது பண்டத்தை மட்டும் நாசம் பண்ணுறோம் கூழாக்குது அவனுதான் கூழாக்கி சக்கரை வரும் சாற பிரிச்சிருது அந்த சாறை கொண்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் அது சமானவாக சேர்ப்பிக்குது அது ஒரு அக்னி இருக்குது அந்த அக்னி மந்த மாட்டானா தூக்கப்படுறாங்க ஐயோ பசி எடுக்கல பசி எடுக்கலாம் அதுதான் ஜ அக்னி அப்படி ஒரு அக்னி உடம்பு எரிக்காமல் உடம்புள்ள உணவு மட்டும் எரிக்கும் அதுபோல் இந்த அக்னி இருக்க யோகா அக்னி இது உடம்பு எரிக்கிறது இல்லை வைத்தியரிக்கிறது இல்லை பிறகு என்ன சஞ்சித்தே மட்டும் எரிக்கும் அதுதான் சொல்கிறார் யோ ஓரிமைப்பில் அந்த சமாதானங்களை கூடும் போது ஒரு சன்னும் யாத வினயம் சகலமான பாவுண்ணியங்களு நாசம் பண்ணும் நாகூக்தம் சீயத்தையே கர்ம கல்பனா கோடி சேத்திரை பண்ணார் ஒரு கோடி நூறு கோடி ஜென்மத்துக்குள்ள சஞ்சித்தையெல்லாம் ஒரு ஜனத்தின் நாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் தற்று ஞானத்துக்கு உண்டு அவளை மகிமை பொருந்திய ஞானத்தை அடையுங்கள்ன்னு சொல்கிறார் தேகம் ஒழிய தேகம் ஒழும் இம் முத்தியே சேரும் உணர்வு அப்படிப்பட்ட வினைகளை நாசம் பண்ண பிறகு சரீரம் நாசமடைந்த பிறகு பிரார்த்த அப்படிப்பட்ட முத்தி விஜய மூர்த்தி அதை தெரிந்து யோகம் உணர்வை ஒழித்துவரா அது போல்றாரு யோகம்னு சொன்னமே அப்புறம் விசார மார்க்கம் இருக்க ஒன்று அது என்னான்னு கே கேள்வி கேட்டால் அது உணரும் விசாரமாக இருக்கும் அதுக்கு அந்நியமாக கிடையாது பிறகு யோகம் ஒழிய உணர்ச்சி தான் ஆகும் ஆகுது அல்ல இந்த அட்டாங்க யோகம் மற்ற யோகம்னு சொல்கிறோமே அதுவும் சரி இல்லை விசாரமாக வரக்கூடிய யோகம் இருக்குது ரெண்டும் ஒன்று தான் இருக்கும் போகிற வழி வேறையோடைய அடைய இடம் ஒன்று தான் மதராஸுக்கு போகணுமுன்னால் ரயிலையும் போகலாம் பஸ்ஸிலையும் போகலாம் ரயிலில் போகிறது ரெண்டு மார்க்கம் இருக்குது பஸ்ஸில் போகிறது ரெண்டு மார்க்கம் இருக்குது மூணு மார்க்கம் இருக்குது ரயிலையும் போகலாம் மார்க்கங்கள் போல மதராஸ் ஒன்று தான் ஒரு ஊருக்கு பல மார்க்கு இருக்கின்றன அப்படி போல் அந்த ஐஷ்டானத்தை அடையிறதுக்கு யோக மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்கம் ஒன்று இருக்குது சொல்லக்கூடிய மார்க்கம் இருக்குது சிரமணமாக நம்ம பண்ணதெல்லாம் விசார மார்க்கம்னு பேரும் யோக மார்க்கம் யார் எதுக்கு சௌரியம் எது சைரியமாக அதை செய்யலாம் அதனால் அவரவர்கள் நிலைக்கு அதை எதுவும் உயர்ந்தவ இல்லையா எல்லாருக்கும் வரும்னு சொல்லக்கூடாது பஸ்ஸில் போகிற சில பேர் பிரியம் இருக்கும் சில பேர் ரயிலில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஏயா ரயிலில் ரெண்டு போகிற சௌகரியமாக இருக்கையா பஸ்ஸில் யாரும் அவங்க தப்பு இல்லை ஆனால் ஊர் ஒன்று தானே அப்படிங்கிற ஒரு திருப்பி அடைஞ்சாதான் மார்க்களை சண்டைப்படாமல் இருக்கலாம் எங்களுதா அவசியம் எங்களுதா ஓசியம் சொல்றதற்கு அது அறியாமனு பேர் அவரோட தெரியுமோ எதுனா செய்யலாம் அதுபோல் எங்கேயும் சொல்றார் யோகம் உணர்வை ஒழித்துற யோக மார்க்கம் விசார கிடையாது யோகம் ஒழிய உணர்ச்சி தான் அந்த யோக மார்க்கத்துக்கு இந்த விசார மார்க்கம் அந்நியம் அல்ல விசாரமார்க்க ரெண்டும் வழ வலி வேண்டாலும் முடி ஒன்றுான்து உளத்து உலான்வன் இந்த நிச்சயம் எவனுக்கு இருக்கோ அவனே அளிப்பண்ணான் அவனுதான் அனுகிரம் பண்ணுவேங்கிற கோடாறு பண்ணுறவனே அக்னம் பண்ண மாட்டேங்கிற சண்டை போறவனுக்கு மதராசுக்கு போனவன்னா ஏயா எனக்கு ரயிலில் போக தான் பிரியுமா சரி விட்டுற வேண்டியிருந்தேன் நான் நான் பஸ்ஸில் தான் போய் சரி நீ பஸ்ஸில் போ இல்லையா பஸ்ஸில் போகிறது அக்கிரமம் போக கூடாதுன்னாக்கா அவன் ரயிலை போற ஆக்கிரம்கிறான் ரெண்டு பேரும் சண்டை போகிறதா ஊர் போய் சேரதான் பிரியனோட சமானம் அடைஞ்சான்னா அவன் மனம் தெளிஞ்ச மனம்னு அர்த்தம் இல்லைன்னா கொள்கை மனம்னு அர்த்தம் அப்படி தெளிஞ்ச மனவோட தான் அனுகிரகம் பண்ண பண்ண மாட்டேங்கிறார் அதை கடத்தி பிடிக்கிறார் ஈது உளத்து உலான் யாவன் அவனை அழிப்பண்ணான் அவனை தானே அனுகிரகம் பண்ணுவேன் பண்ணமாட்டோகம் செய்யான மிகம் பிணை அதுவே செயலுறுவோன் சோகம் ஒரு பயணம் அவை எய்தா எய்தா எய்தா எய்தாது போகம் முழுதும் எல்லாம் புணர்கின்றான் இவனே யாம் யோகம் செய்ய ஞானம் உள்ளதாக உணர் யோகம் செய்த ஞானம் உண்டாகும் அதனாலே ஆகும் மித யோகம் அது யோகத்தினாலே ஞானம் உண்டாகும் ஞானத்தினாலே யோகம் உண்டாகும் அப்படிங்கிறான் பின்ன அதுவே செயல் அப்படி செய்யக்கூடியவன் தான் சோகம் உருவ பயனாமவை எய்தா எய்தாது அடைமாட்டம் எய்தாது அளவில்லா போகம் முழுதும் போகம் முழுதான் என்ன அழுத்தம் சர்வகாமாபத்தி ஏன்னா இட அழகுதான் இருக்கும் ஆகிடறான் இந்த போக அளவுக்கு போகம் இல்லை அதுக்கான சேதினமாகிய நான் எல்லா உள்ளங்களிலும் இருக்கின்ற ஆனந்தம் உணராலாமே அது நான் ஆனந்தம் நானாக தான் இருக்கிறேன் என்று அந்த திடம் இருக்க சர்வகாமத்தேன்னு பேர் அவரால் பொறாமடுறதில்லை இப்போ பொறாம இருக்கில்ல பக்கத்தில் எடுக்காம பணக்கானா இருக்கானே போகபாகியம் இருக்கு அவனுக்கு நமக்கு இல்லையே பொறாமல் இருக்குது இல்லை பொறாமை மட்டுமா ஏமாத்துறது அவனை கண்டாலே வெறுப்பாக பார்க்குறது கெடுக்கலாம் அது இல்லை இருக்குது இல்லை ஏன் அப்படின்னா பரிச்சனை பற்றி இந்த ஞானம் இடங்களுக்கு அப்படி இருக்கிறது இல்லையா ஏன் இருக்கிறது இல்லைன்னு அவன் எந்த விஷயங்கள் மூலமாக சுகத்தை அடையாளம் அந்த சுய என்ன ஆகிட்டான சேர்ந்திருந்தேன் அவனுக்கோ அது எது எனக்கு அட்டான் செய்யும் இப்போ நான் ஏன் பொறாமை பண்ணணும் அந்த வடிவந்தான் என்னுடைய வடிவம் எழுடைய வடிவம் தான் அவன் வடிவம் இது அவனுக்கு உணர்றேன் நான் உணர்றேன் உணர்ந்தவன் ஏன் துக்கம் பண்ணும் ஏன் பொறாமை பண்ணும் ஆத்ம சுகம்தான் விஷயத்தில் சுகம் கிடையாது சுகம் பண்ண ஆத்ம சுகம்தான் எந்த ஆத்மாவை நாம் அடைந்திருக்கிறோமோ அவன் அடையாமல் இருந்து கொண்ட அந்த ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிறான் அவன் அடையில அது அஞ்ஞானியாவே நான் ஞானி இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது அவன் எந்த போகத்தையும் அனுபவிக்கட்டும் அந்த போகத்தில் அவகம் இருக்கு ஆத்ம சுகத்தான் வெளிப்படுத்திக்கிறான் வெளிப்படுத்தி வட்டும் கூட்டி புரிக்கிறது ஈஸ்வரன் புண்ணிய புண்ணியபட்டிகளாக நமக்கு என்ன பொறாம் வந்தது தேசம் வந்தது அதனால உலகத்தில் எத்தனை பேர்கள் எந்தெந்த ரூபத்தில் சுகத்தை அறியிறார்களோ அந்தந்த சுகமெல்லாம் ஆத்ம சுகம் தவிர வேறு கிடையாது அதனாலே நான் எல்லாம் அடைஞ்சு இருக்கிறேன் எல்லா நான் அனுபவித்த திருப்தி எனக்கு இருக்கிறது அது சர்வகாமாப்தான் பேரும் அந்த நிச்சயம் ஞானம் அதுதான் யுத்தியோனித்த பயன் சர்வகாமாப்தி பிராப்தியத்தின் பிராப்தியம் துக்காபாவம் அப்புறம் கிருதிகரித்தியன் இதெல்லாம் ஞானத்தின் பயன்கள் இந்த நிச்சயம் வந்தால் தான் தலைஞானின்னு பேர் அவனுக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது பொறாமில்லை யாமோத்துறது இல்லை வஞ்சகம் இல்லை அவன் அஞ்ஞானத்தினாலே விஷயத்தில் இருக்குன்னு நினைக்கிறான் துக்கப்படுறான் அப்புறம் நான் ஞானத்தினாலே அவன் அடைகிற சுகம் மட்டும் ஆத்மான் சுகம் துக்கம் மந்தக துக்கம் அது நமக்கு கிடையாது நான் நான் துக்காபாவன் என்ன எந்த துக்கம் கிடையாது அவன் ஞானத்தினாலும் துக்கம் அடைகிறான் சந்திரப்போட அந்த மனசு நான் சந்தனமாடே இல்லை நான் திடஞானி என்று இத்தி இதே விசாரம் இப்படி விசாரம்னா யாரெந்தும் செய்ய சொல்லுது இத்தைய விசாரம் செஞ்சு திடமானாதான் ஜடஞ்சானின்னு பேரு இல்ல திடஞானு கிடையாது எப்படி ஒப்புறமொரு பயணம் அவை எய்தாது எய்தாது அளவில்லா போக முழுதும் எல்லாம் உணர்கின்றான் இவனே ிருகான் முக்கான்ள்ள காலமுள்ளை ஒரு காதலினால் யோக தேவைப்பார் மகேசர் எனப்படுவார் அரிதாமிதனை மாயோகம் அபாவயோகம் என இருபாலாக வியம்புவர் அவ்விரண்டும் இருக்கும்படி கேமோ ஈஸ்வர்கதையிலே எண்பத்தேழு பாட்டு இருக்கு இதை கடைசி இதில் முதல்ல யோகத்தை பற்றி சொல்கிற யோகம்னா கூடுதல் சேருதல் அர்த்தம் எதனோடு கூடுதல் எதனோடு கூடுதல் அந்த மார்க்கங்கள் பல அது விசார யோகம் விசார மார்க்கத்தில் விசாரம் அத விசார யோகம் அடயோகம் ராஜயோகம் பாவயோகம் அபாவயோகம் இப்படி பல விதமாக சொல்லுவார்கள் அதை பற்றி சொல்கிறேன் என்றார் முதல்ல ரெண்டாக பிரிக்கிறார் அதன் பிறகு அதே உள்ள அது புறம்பாக இருக்கின்ற ராஜயோகத்தையும் சொல்கிறேன் ஆர் குமார் ஆரம்ப ராஜயோகம் பார்த்தா பிரதானம் சொல்கிறது இதில் இந்த யோகமானது ஞானயோகம் என்றும் கிரியா யோகம் அதாவது ம பிராணயோகம் பிராண அடக்கி மனதை அடக்கிறது மனதை அடக்கி பிராணம் அடக்கிறது இது ரெண்டு விதம் அது விசார யோகம் விசார மார்க்கம் யோக மார்க்கம் ரெண்டு மார்க்கங்கள் இது ரெண்டும் ஒன்று தான் இதில் முன் பாட்டில் முடிக்கிறார் அதான் சொல்ற யோகம் உணர்வை ஒழித்து வர யோகம் ஒழிய உணர்ச்சி தான் ஆகுதலை ரெண்டு தான் யோகத்துக்கு அந்நியமாக அதாவது அந்த பிராணாயம யோகம் முதலான யோகங்களுக்கு அந்நியமாக விசாரணம் கிடையாது விசாரணத்துக்கு அந்நியமாக அந்த பிராணாயமோ கிடையாது என்ன இதில் வித்தியாசம்னு சொன்னால் அதில் பிரதானம் வந்து பிராணனை அடக்கிறது இந்திரியங்கள் அடக்கிறது பிரதானம் அதில் அதன் பிறகு சிரவணம் சொல்வ சிரவணத்திலே ஞானம் வந்துடும் அவங்களுக்கு இங்கே வந்து இந்திரியங்கள் அடக்கம் பிராணாமை அடக்கம் கிடையாது பிறகு மணடக்கம் தான் பிரதானம் இங்கே மணடக்கம் பிரதானமாக செய்யும்போது இந் இது தீவிரமாக விசாரம் பண்ணா ஞானம் வந்துடும் அது சொல்பாரத்திலே வந்துடும் இது தீவிர விசாரம் பண்ணணும் இதான் வித்தியாசம் சிரவண மனங்கே முக்கியம் அங்கே சிரவண மனம் முக்கியம் இல்லை மனதை ஒடுக்கிறது தான் முக்கியம் பிராண் அடக்கி மண்ணை ஒடுக்கிறது இங்கே வந்து விசாரணை செய்யும்போது தானாக மனசை ஒடிங்கிறது அதனால இது தீவிர விசாரணை பண்ணால் அது மந்த விசாரம் பண்ண விட வித்தியாசம் அவர்கள் அந்த இந்திரிய நிகரத்துக்கு முக்கியமாக சில கருத்து செலுத்துகிறாங்க இங்கே அது கருத்து செலுத்துறது இல்லை பிறகு என்ன செய்கிறாங்க அது மனசை ஒடுக்கும்போது தானாக இது ஒடுங்குது இந்திரியெல்லாம் ஆயிரும் அப்படிங்கிற கருத்து என்று சொல்லி அடுத்துல ஆரிக்கிறார் இது உலான் யாவன் அவனை அளிப்பண்ணான் அப்படி ரெண்டு யோகத்தில் எந்த யோகத்தை அவன் செய்கிறான் அவனை தான் ரசிப்பேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறான் பாட்டு ஒரு கால இருகால் முக்கால் மற்றும் உள்ள காலம் ஒரு காலத்தில் ரெண்டு காலம் ஒரு பகுதி அல்ல ரெண்டு பகுதி மூன்று பகுதி வேற காலம் பூராவும் உள்ளத்தை ஒரு காதலினால் மனதை இடான் என்ற அந்த ஆசையினாலே யோகத்தை வைப்பார் மகேசன் என்ன போடுவார் அவர்கள் யோகமாக விரும்பி செய்கிறது யார் கட்டாயப்படுத்தியா எந்த யோகம் நடக்க அதனால் காதலினால் காதலினால் அந்த யோகத்தை இல்லை மனசு வைப்பவர்கள் மகேசன்ன சொல்லாமங்கிறார் அரிதாமதனை மாயோகம் அபாயோகம் என அறிஞர் இருபாலாக இயம்புவார் இது மாயோகம் என்றும் அபாயோகம் ரெண்டு விதமாக சொல்லப்படும் அவ இருக்கும்படி அடுத்த இரண்டு பாட்டுகளை விளக்குகிறேன் அடுத்த பாட்டுகளே அபாயோகமும் அதுக்கு அடுத்த பாடமாக விளக்குறார் என்பது றிய தத்துவமே யாதொன்று யாதொன் ராணிகழ்வதாகும் அது அபாவமெனும் யோகம் வாணியலதாகி ஒருவத்துவம் இழாதாம் சூனியமதாக வருகின்றனர் துயோகோர் இதில் அபாயத்துவர் சொல்றார் தான் நினையுமாறு அறிய தத்துவம் யாது ஒன்றால் ஒன்று ஒன்றும் சேர்த்துக்கணும் அங்கே நிகழ்வதுன்னு பிரிச்சுக்கணும் அந்த தான் நினையுமாறு பிரம்மத்தை பற்றி நினைக்கிறோம் அப்படி இருக்கின்ற அது அரிய தத்துவம் யாது அந்த ஒன்றால் நிகழ்வதாகும் அதான் உண்டாகும் அது அபாவம் எனும் யோகம் அதாவது அந்த பிரம்மத்தை நே சிந்தனை பண்ணுறது தான் அது அபாயோகம் அது எப்படின்னு சொன்னாக்கா வானியலதாகி ஒரு வத்துவம் ஆகாயம் போல் ஒரு நாமரம் இல்லாதன்னு அர்த்தம் அந்த வசுவை நினைக்கிறது எப்படி ஆகாயம் போல் நினைக்கணும் ஆகாயம் வந்து நீ வேணும் கப்பரை காத்தாப் ரொம்ப இருக்கணுங்கிறது மறந்துடணும் வெளி இப்போ இங்கே மட்டாகாசான்னு பேர் மூக்கில் மூக்கா காசம் காதில் காது ஆகாசம் கண சட்குல்லு போயிருவாங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளில் ஆகாசம்தான் ஆகாசம் பண்ணால் அண்ணந்த பார்க்குற புத்தி இருக்கு சாரம் பண்ணால் எங்கன்னு இருந்தே எல்லாம் ஆகாசம் தான் வானியலதாகி ஆகாயத்துக்கு சமானமாக சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவம் இல்லைதான் ஒரு அதுக்கு அந்நியமாக ஒரு வசதி கிடையாது இப்ப எப்படி இருக்கு சூன்யமாக அறிகின்றனார்கள் தூயோர் அப்போ சூன்யா அதை சூன்யா நமையெல்லாம் சொல்றது பிரமத்துக்கு சூன்யம் அண்ணாக்கா நாவரவும் மற்ற ஒரு வஸ்துன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறது இருக்க ஒன்றுமில்லன்னு சொல்கிற அது ஒரு அறிவு இருக்குது இல்லை அந்த அறிவு தான் எங்கள் ஆத்மான்னு சொல்கிறது இவையோ சொல்லாமனையில் பஞ்சகோசத்தை எல்லாம் நீ கிட்ட பண்ண அப்புறம் சூன்யம் இருக்குன்னு சொன்னேன் அந்த சூன்யத்தை பார்க்குறது யார் நான் தான் பார்க்குறேன் உன்னை பார்க்குறது யார் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்போ நீ அந்த ஆத்மான்னு கைலத்திலும் சொல்கிறார் பஞ்சகோஷமும் கடந்தப்பால் பார்க்கின்ற பொழுது பாடே விஞ்சியிலாம் அதுவல்லது வேறொன்றும் தெரிய காணேன் அஞ்சன விரலையோ நான் அகமன் அனுபவிப்போன் வஞ்சமில் குருவே என்ற மகன்மையை தெளிய சொல்வார் அதனால பஞ்சகோஷம் கடந்து போனதான் ஒரு சூன்யன்தான் இருக்கன்னா அந்த சூன்யத்தை கண்டு கொடுக்கிறேன் யார் அப்போ ஒரு அறிவு இருந்து தானே கண்டுகொண்டு இருக்கு அந்த வந்தது அதான் நான் அதுதான் நீ அதுதான் பிரம்மன் சொல்கிறார் அத்தகைய வஸ்துக்கும் அன்னியும் அதான் இருக்கான்னா கிடையாது இதுதான் முடிந்த நிலை அதுபோல் இங்கே அது எப்படி இருக்கு ஆகாயம் போல் எங்கே யாகமாக இருக்கு சூன்யம் போல் என்ன சொல்றேன் இதுதான் அபாயோகன்னு பேர் அபாயம்னா இருப்பு இல்லாத போல தோற்றம் ஆனால் இருப்பு உடையது தான் அது இப்படிப்பட்ட ஒரு மா பத்தி அடுத்த பாட்டு வளர்க்க போற மயிலில்லா யாதிலொரு மலமிலாதான சுக வடிவ வடிவதா மாசிலொளியாம் மயிலில்லா ஏகவினை அயலெனா தேகமென வரியை மாயோகம் அதுவாம் முயலுமாராசையன முடிவில் நூல்கள் பல மொழியுமே யோகாடாவி எலாம் இயலு ராதாமரிய விதனிலோர் சோழ செய்யும் இசையுராதாக்கம் இயல்பாள் அந்த பாட்டு இதில் மகாத்துவ சொல்றார் மயில் இலா ஆதி ஆதி மயிலா மயக்கம் இல்லாத ஆதியில் ஒரு மலமில்லாதான இது மயக்கில் மயக்கம் இல்லை ஆதியும் இல்லை அனாதி வஸ்து எந்த மயக்கும் கிடையாது ஒரே விளக்கமான ஒரு வஸ்து ஆதியில் ஆதி அனாதியாக இருக்கிறது ஒரு மலம் இல்லாது ஆன ஒரு குற்றம் சொல்ல முடியாது எந்த விதமான குற்றங்கள் இல்லாதது சுக வடிவதாகி அப்படி என்ன துக்கமாக சுகமே வடிவமாக இருக்கு மாசு இல் ஒளியாம் குற்றமற்ற சித்து வடிவம் அடிவடிவமாக இருக்கிறது ஜட ஜட அது ஜலவசம் அல்லாது சேதன வசதி அதான் மாசியல் ஒலி குற்றம் இல்லாத ஒலி இதெல்லாம் குற்றம் இருக்குது என்ன குற்றம் இருக்குது அறிவு கிடையாது கொஞ்ச நேரம் நின்று போயிடும் கண்டு வந்தால் தான் வர போச்சு அப்புறம் அப்படியே அரிச்சிக்கிட்டே இருந்தால் போயிடும் இது குற்றம் இந்த குற்றம்லாம் இருக்குது அது பிரம்மத்தில் எந்த குற்றமும் கிடையாது ஒரே மாதிரி இருக்குது அது கண்டு வந்ததாக வராட்டில் அப்படியே தான் அது கெட்டு போகிறதே இல்லை பீஸாக போகிறதில்லை இதுன்னு பீஸாயிடும் கொஞ்சம் மணிக்கணக்கு எத்தனை மணி போச்சுன்னா அந்த கடைசியில் கருப்படுத்தி போயிடும் அப்படிப்பட்ட வசதி அதனால மாசுவியல் அது குற்றமில்லாத வெறும் வழி அல்ல ஜட ஒளி அல்ல சேதனை ஒளி மயிலா ஏக அப்படிப்பட்ட மயக்கம் இல்லாமல் ஒரே வஸ்துவாயிருக்கிற எனை அயல் எனாது ஏகமென அறிகை மகாயோகம் அந்த வஸ்து எனக்கு கண்ணியம் இல்லையுன்னு மகாயோகம் இது முன்ன நினைச்சது ஆகாயம் போல சூன்யமா இருக்கு என்று பொதுவாக இப்போ நினைக்கிறது எந்த ஒரு சுத்த வஸ்துவோ அது வஸ்து எனக்கு அன்னியும் நினைக்கணும் இதுதான் அத்வேதத்தில் பெரிய சிக்கல் பிரம்ம இருக்குது அது இருக்குது இல்லைன்னு சொல்லி போடலாம் பிரம்மஸ்வரன் சொல்லும்போது தான் அங்கே மயக்கம் அது எப்படியே நான் முடியும் நான் இந்த ஊருக்காரன் ஜாதிகாரன் ஆச்சே எப்படி ஆக முடியும் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லும்போது எங்கே தகராடுது வந்துடுது தடமாடுது மனசு நான் இத்தின்ன காலம் இந்த ஊருக்காரன் ஜாதிக்காரன்ற அழுத்தமாக இருக்கேன் இப்போ வந்து திடீர்னு அப்படின்னு ரசியான பெருமெண்ணு என்னையே அர்த்தம் கேச்சாவது இருக்கட்டும் அது நான் எப்படி சேர்க்கறது நானாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது அதுதான் அது போக்கன மகா யோகம்னு போய் மயிலா மயக்கவே இருக்கப்படாது ஏக ஒரே வஸ்து கூடசன் ஏகம்னா கூடசனே கூடசனாகிய எணை பிரம்மத்துக்கு அன்னியும் ஏகம் என ஒரு வஸ்து என்று அருகை தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சு கொண்டு இருந்தால் அது மாயோகம் அதிலும் வந்து லட்சம் அர்த்தம் அதுவாம் அதுதான் தொம்பது லட்ச ஆர்த்தம் கோடசனே தத்து லட்சம் பரமா இருக்கிறார் என்று நிச்சயம் பண்ணணும் நிச்சயம் பண்றது சரி அதுக்கு மேலே அந்த பாவனை வர்றதுன்னா மிக துல்லவும் சாமானியம் இல்ல பாவனை வர்றதுன்னா லேசப்பட்ட விஷயம் அது பாவனை வருதுன்னா ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்திருக்க தொம்பது லட்ச ஆர்த்தம் கோடசனாகிய நான் தற்காச்சாரத்தை பரமா இருக்கிறேன் என்கிற பாவனை வரணும் ஏனி அயல் என அது மாயோகம் அதுவான் முயலுமாறு ஆசை என அதாவது முயலு அதை முயற்சியணும் சிவாந்திர ஆசை என நூல்கள் இதை முயலு முயலுகள் சொன்னால் உலகப்பட்டு உலகத்த ஆசைகள்லாம் போனால் தான் இது போகும் இல்லைன்னா போகாது முயலும் மாறு ஆசை என முடிவிலா நூல்கள் பல மொழியும் என்ன இது முயலும் போது இந்த ஆசைகள் எல்லாம் இருக்கு பல சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது யோகா அடாவி யோகத்தை பற்றி சொல்லும்போது காடு இருக்க அந்த நூல்களை பற்றி நூல்கள்லாம் அதான் மொழியும் யோக அடாவி எனாம் யோகங்களை போய் சொல்லுறதெல்லாம் அநேக நூல்கள் இருக்குன்னு நினைவா இளவுராதாம் அரிய இதனில் சாமான்யம் வந்துடுறதில்லை ஆனால் இதில் ஓர் சோடசையும் இசை வராது ஆகும் இயல்வார் பதினாறுல ஒரு பங்கு வந்தாலே அதே பெருசுங்கிறார் சோடசம் ஒன்னா பதினாறு ஆகவே இந்த பாவனை தான் தொம்பது லட்சடஸ்தான் சரி நான் இருக்கிறேன் என்ன நிச்சயம் வரும் ஆனால் தொம்பது லட்சார்த்து நானே தத்து லட்சத்து புறமாக இருக்கிறேனுங்கிற பானு அது பெரியாது முயற்சி பண்ணாதான் கண்ட பானை சாமான்யம் இல்லை அது எவ்ளோக்காலும் வருது அவளுக்காக மகாயோகமானு பேர் ஆகவே இதெல்லாம் விசாரத்தினால அபியாச பலத்தினால வர்றது இப்படிப்பட்ட அபியாசம் போல செய்யணுங்கிறது கருத்து சுத்தமாய் என்னை கண்டு தோற்றமும் தோன்றாதான உத்தமயோகமெல்லாம் யோகிலும் பரமயோகம் அத்திரனின்று என்னை ஆயிரங்கோடி காலம் சித்தமாக தொறுக்கினாலும் சிந்தையத்தைழ காணார் ஆராய்பாடு சொல்றார் சுத்தமாய் என்னை கண்டு மேலும் சொல்லப்பட்ட இலக்கணங்கள் எல்லாம் பொருந்தி எந்தவிதமான குற்றங்கள் இல்லாமல் வரிசுத்தமாக இருக்கின்ற என்னை அதிஷ்டான் செய்யண ப்ரமத்தை கண்டு விசாரணை செய்து பார்த்த பிறகு எத்தோட்டமும் தோன்றாதான உத்தம யோகமெல்லாம் எல்லா யோகினும் பரம யோகம் அதன் பிறகு எந்த தோற்றமும் நாமரோ பிரபஞ்சம் சத்திய புத்தி நாமரூபங்கள் தோற்றலாம் அது சத்தியபூசு புத்தி இருப்பான் மித்தியாத்த நிச்சயம் வரணும் கனல் ஜலம் தோற்றலாம் அது ஜலத்தை பார்த்த உடனே ஜல புத்தி இல்லாமல் புத்தி வரணும் அதுதான் விளக்கம் தெரிஞ்சுமான்னு அர்த்தம் கிழிஞ்சலில் பார்க்கலாம் வெள்ளி தோற்றுது வெள்ளின்னு நினைக்காமல் கிழிஞ்சுன்னு நினைக்கணும் இப்போ காலம்தான் இது அதேபோல் கட்டையில் கல்லணும் தோற்றம் மந்தாந்த காலத்தில் பார்த்தா கட்டை இதாக இருக்குது கட்டையில் கல்லணில்லை நிச்சயம் பண்ணால் அப்போ கல்னா தோற்றாலும் கூட கல்லை நினைக்கப்பட இதே போலத்தான் இங்கே நவறு பிரபஞ்சம் தோற்றம் உண்டு ஆனாலும் அது இருப்புத்தன்மை இல்லை அது வெறும் தோற்றம் அதிஷ்டானவாய் பிரபந்தான் இருக்கிறது என்று இந்த பான நீத்தி பேர் இத்தகைய அபியாசம் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அப்படித்தான் தோற்றம் இருந்தாலும் கூட விடுபட்டவனாக இருப்பேன் அதான் சொல்ல சுத்தமாக எண்ணெய் கண்டு எத்தோற்றமும் தோன்றாதானம் எந்த தோற்றம் இருக்கும் ஆனால் தோற்றத்தில் அந்த அனுஷ்டானத்தை அனுஷ்டானமாக பார்க்கணும் இல்லையா நாமரூபத்தை மிச்சம் பார்க்கணும் அனுஷ்டானத்தை சத்தியமாக பார்க்கணும் அத்தகைய தோற்றமும் தோன்றாதானம் உத்தம யோகம் எல்லாம் இப்படிப்பட்ட யோகங்கள் இருந்தாக்கா எந்த யோகமாக இருந்தாலும் யோகிலும் எல்லா யோகிலும் பரமயோகம் மேலான யோகம் நாமரை போத்தே பிரித்து ஐட்டான செய்த பார்க்கறது பெருமை யோகம் பெரிய யோகம் இது காலத்தோட அபியாஸ் பண்ணாதான் ஒரு மொழிய வேறுமணி வந்துடாது பண்ண பண்ணா கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும் அத்திரமின்றி இப்படி அல்லாமல் எண்ணெய் ஐட்டான செய்த பிரம்மஸ்வரூமா எண்ணெய் ஆயிரம் கோடி காலம் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை ஆயிரம் கோடி அந்த காலம் வரைக்கும் சித்தமது ஒருக்கி மனதை ஒடுக்கி ஒடுக்கி நாளும் சிந்தையில் தேழ காணும் அப்படி ஒருக்கினாலும் கூட மனதில் பிடிபடாது இப்போ எத்தனையோ பேர்கள் சித்து புரிசலாக இருக்காங்க அவருக்கெல்லாம் அதேதான் ஒன்றும் புரியாது பெரிய படிப்பாளியில் இருக்காங்க பிரசங்கம்லாம் பண்ணுறாங்க அவருக்கெல்லாம் அதே தான் புரியாது இப்போ என்ன அவர்களுக்கு லௌகபூத்தி இருக்க வழி ஆன்மீகபூத்தி கிடையாது அதிஷ்டான ஞானம் கிடையாது புத்தகத்தில் நிறையா படிச்சுருக்கலாம் பிரசங்கம் பண்ணலாம் அதுக்கு அனுபவம் கிடையாது வெறுமனே அனுபவம் வரணும்னு சொன்னால் விசாரம் பண்ணி தீவிரமாக அபியாசம் பண்ணால் வரும் இங்கேனா வரைய விடாது எல்லாம் பல செய்திகள் அனுபவத்துக்கு வந்தால் பயன்படும் வெறுமனே சொல் மாத்திரம் பயன்படுறதில்லை ரேடியோவில் சமையல் கலையை பற்றி சொல்கிறாங்கன்னா நான் கேட்டேன்னு சமைக்க முடியுமா சமாளி கேட்டு போய் சமைக்கிறவங்ககிட்ட பற்றில் பார்த்து பார்த்து பழகணும் தான் பழக வரும் வழியா இல்லை சமையல் வந்துடுமா கேட்ட மாத்திரத்தில் இல்லை புத்தகத்தில் படிக்கிறாங்க சமையல் கலையை பற்றி வந்துடுமா சரி நீச்சம் அடிக்கணும் புத்தகத்தை பார்த்து இப்போ நீச்சம் அடிக்கணும்னு பழகிட்டான் அப்போ என் ராத்திரி விழுந்தான் என்ன கை ஆவரு போகிறா சரி கார் டிரைவர் நல்லா பழகிட்டான் நே படித்து விட்டான் படி ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டான் அவட்டுவானா அழகணும் அபியாசம் பண்ணாதான் வரும் இல்லைன்னா வருமா ஒருபோது வராது அதனால படிப்பு ஒன்று வேணும் அது மாதிரி அபியாசம் வேணும் பரபட்சமாக பரவாய்கின்ற அதே போல் தான் இங்கேயும் இதை விட்டுட்டு தலகையில் நிற்கிறது அதிரத்தில் பறக்கிறது அல்லது தண்ணி நடக்கிறது எல்லாம் செஞ்சால் கூட ஞானம் வராது அது எத்தனை ஆயிரம் கோடி இதில் செஞ்சாலும் நடக்க முடிய நடக்காதுங்களா அதனால்தான் சித்தம் அது ஒடுக்கி நாளும் சிந்தையில் திகழக்கானார் மனதை ஒடுக்கி அந்த சித்தாந்த காரணத்தில் பார்க்க முடியாது அவளுக்கு அஸ்தாந்த காரணம் தான் எதனால் நான் சொன்னால் சித்துக்கள் பழகின பிறகு போலாசை போலாசையில் வந்துடும் நாம் நாலு பேர் மதிக்கணும் அவன் வித்த காட்டணும்னு காட்டுறாங்க கொஞ்சம் சித்து வாழணும் ஒரு விளம்பரம் பண்ணிடுறாங்க அந்த சித்து காலியாகிற வரைக்கும் எல்லோரும் கூட்டம் இருக்க அப்புறம் ஓடி போயிடறாங்க ராமகிருஷ்ணம்மனைக்காக சொல்லியிருக்காருல்ல ஒருவன் பெரிய தவசு பண்ணானே கொஞ்சம் சித்தி ஏற்பட்டு போச்சான் அப்போ ஏற்பட்டவர்னா டவுனுக்கு போய் கொஞ்சம் நம்ம சித்தை வெளிப்படுத்தணும் ஆசை வந்து போனானே ஒருத்தன் பத்தும் கேட்டானா எனக்கு ரொம்ப வியாபார நஷ்டம் ஏற்பட்டு வச்சு நீங்கள் அனுகிறகம் பண்ணணும் இப்போ கூட போய் ஒவ்வொருத்தர்கிட்ட பண்ணுவோம் அங்கே தான் போகிறேன் அவர் கொடுக்க மாட்டார் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் அனுகிரகம் பண்ணால் கொடுப்பாரலவா அப்படின்னு அப்படியா அவர் ஜாடி மீச உண்டு ஒரு மயிரி கொடு கொடுத்தாராம் கொண்டு போகணும் கொண்டு போன உடனே உடனே படித்து போய் ஏற்படுத்தா போச்சு ஏ நல்லா கொடுக்குறாரு தாராளமாக வண்டி எல்லாம் கொடுத்து வண்டி வேணாம் ஒன்று வேணாம் சும்மா வச்சுக்கோப்போ ரொம்ப ஒருவேறு பண்ணார் இந்த சாமியாருடைய மயிர் இவ்வளோ வேறு பண்ணுதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் எல்லோரும் சொல்லிவிட்டான் இப்போ ஒருத்தர் வர்றாங்க சரி இவருக்கு என்ன கோட் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு மயிரும் பிள்ளைங்க கொடுத்தாராம் குழந்தை இல்லாமல் குழந்தை பணம் இல்லாமல் பணம் நோய் இருந்தால் எந்த நோய்னாலும் தான் விடுத்து விடுத்து விளம்பரம் கொஞ்ச நாளையில் புகழ் ஏற்பட்டு போய் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு வந்துருச்சு இவர் சளிப்பெல்லாம் கொடுக்குறார் அப்புறம் கூட்டம் அதிகமாக போச்சு கொடுனா எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கொடுக்கணுங்கிறாங்களாம் அவருக்கு செலப்பெல்லாம் கொடுத்தாராம் ஜனங்களுக்கு ஒரு யோசனை வந்தது தான் பாதி போயிடுச்சு மறிய தலையிலும் தாடியிலும் இங்கே இருக்கிறது பாதி தான் இருக்குது ஒரு ஆயிரம் மறியல் வச்சுக்கிட்டாங்க நம்ம ரெண்டாயிரம் பேர் இருக்கங்க கண்டுபடி ஆகாத ஆகவே நாம்லாம் பிடுங்கினாதான் உண்டு என்ன விட பிடுங்கிட்டாங்களா பிச்சு பிடுங்கிட்டாங்களா பிடுக்கல உடனே எல்லாம் ரத்தம் கொட்டு அப்புறம் எல்லாம் பிடிக்கிட்டு ஒரு மயில் கூட இல்லை எல்லாம் போயிடுச்சு காலியாக போயிடுச்சு பார்த்தா சரி மயிர என்ன பண்ணுறதுன்னு சாமி கிட்டேன்னு போய போயிட்டாங்களாம் ஒருத்தர் ஆள் கூட இல்லையா ஒரு அத்தம் கொட்டுக்கொட்டு கொட்டுதான் அது கட்டு போடுறதுக்கா துணி இல்லை துணி இருக்குது மருந்து விருந்து ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது ஒரு மனசு கூட வரமாட்டேங்கிறான் மயிரல்லையே அப்புறம் பார்த்தா இரடா இப்படி ஆயிடுச்சே ரொம்ப துக்கப்பட்டு அப்புறம் அவங்க ஒன்னா ரெண்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ நீ சித்தி பலனும் சரி அது ஞானத்துக்காக பயன்படுத்தி இருந்தால் அவனுக்கு ஞானம் கிடைச்சிருக்கும் முத்து முத்தி அழகலாம் நீ உலகத்தை விளம்புறத்துக்காக போனால் துக்கம்தான் வரும்பான் ஆனால் என்னோடு விற்று நீ சிரமணம் பண்ணி மரணம் பண்ணி ஞானம் அடையின்னு சொன்னார் சரி நான் என்ன இருக்கு அதுதான் வந்து என்ன அவர் சொன்னது ராமகிருஷ்ணார் சித்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஆரம்பத்தில் புகழ் வரும் ஏன்னா துக்கம்தான் வரும்போது கதை சொன்னார் இந்த கதை ராமேஷ்ணர் அவருடைய கதை அதாவது உலகத்தில் புகழாசைகளுக்காக சித்துக்கள் காட்டுறாங்க இல்லை அதனால அளவில் எல்லாம் கசத்து காலியான பிறகு அவமானப்பட்டு துக்கப்பட்டு தான் போவாங்க வேறு வழியே கிடையாது அதனால் மேன்மக்கள் எல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை ஞானம் அடையணும் ஆனால் ஞானத்துக்கு அபியாச கட்சி விளம்பரம் வராது வேறு சாதாரண மனசில் வந்தால் தெரியும் அதுக்கு திருப்பி அடையணும் நம்ம இப்படியே இருப்போம் வம்பு வழக்கு இல்லாமல் இருக்கும் அப்புறம் மயிறு பிடினா பிடிக்கிட்டு போயிடுவாங்க அதுக்காக நம்ம அமைதியாக இருப்போம்னு இருக்கணும் அது விட்டுப்பட்டு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் அவ்வளோதான் பிடிக்கிட்டே போயிடுவான் அப்படிங்கிறது அதனால தான் சித்தமது ஒருக்கி நாளும் சிந்தையின்திகள்கானார் ஆனால் பார்க்க முடியாது அயர்வரு யோகாது அறிகையாதனம் மயிலரா இந்திய மடக்கல் வாயு என் ஜயமிகோ தியானம் தாரணை சமாதியம் யமமும் நியமமும் எட்டும் அங்கமாம் பாட்டு மீண்டும் சொல்றார் அயர்வு அருகோ அலாது அறிகை அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய யோகமல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு அதை பற்றி தான் விசாரணை சொல்கிறேன் அது அஷ்டாங்க யோகான்னு பேர் எண்ணூறு பூச்சி இறக்கையை தமிழை எட்டு வித உறுப்புகளை கொண்ட ஒரு சாதனை அதைத்தான் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு நம்ம வருஷப்படுத்திக்கணும் யம நியமம் ஆசனம் பிராணாயாமம் பரித்தாகாரம் தாரணை தியான சமாதி எட்டு எட்டு அட்டாங்கம் யோகம்னு பேர் இந்த அஷ்டாங்க யோகம் செய்யும்போது அதில் லட்சணங்கள்லாம் சொல்கிறார் ஞான மார்க்கத்துக்கும் பொருந்தும் ஞான மார்க்கத்தில் சொல்லக்கூடியது என்ன சிரமணம் மரணம் நித்தியாசனம் இதுதான் பிரதானம் இதற்கு முதல்ல விவேக வைராக சமஸ்தி சம்பத்தி இது வேணும் அப்புறம் தத்வத்தொம்பது விசாரம் இதுதான் பிரதானம் இது ஞான மார்க்கத்தில் இப்படி மாட்ட இலக்கணங்கள் இப்படி அது சிரவணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை ஆனாலும் கொஞ்சமாச்சும் செஞ்சாவான் கடைசி காலத்தில் கொஞ்சம் செய்யும்போது அவன் நல்லா பிடிச்சான் ஃபர்ஸ்டாங்க யோகத்தில் இருந்து சிரவணம் பண்ணி ஞானம் வறுமையானால் மேல்பூமிக்கு போக முடியும் அவனால் சொன்னாக்க மன ஒடுக்கம் காரணம்